ஏழு அறிவிக்கின்றார்கள் பட்டு பட்டாடைகளை அணிவதை விட்டும் மற்றும் தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் பருகுவதை விட்டும் எங்களை நபிசல்லாகவும் அணிக செல்லம் அவர்கள் தடுத்தார்கள் பின்னர் அவை உலகில் அவர்களுக்கும் அதாவது இறை மறுப்பாளர்களுக்கும் மறுமையில் உங்களுக்கும் உள்ளன என்று நபி சொல்லாகவும் அணைகிற செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து ஆறு மூன்று இரண்டு முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஏழு